இந்த ஒலியோடையில் இடம்பெறும் வாசகசாலையின் நிகழ்வுகள் வாசகசாலையின் YouTube சேனல் வழியே உங்களை வந்தடைகிறது ஒலியோடை ஆக்கம் கணியம் அறக்கட்டளை உருவான செயல்பாடுகள் செயல்பாடுகளை தெளிவு ஏற்பட மேற்கொண்ட ஆய்வுகள் சிந்தனைகள் என்றும் பிரதான ஒரு கருவூலமா இருக்க திரும்பவும் போய் படிக்க வேண்டிய அவசியத்தை அவர் பலிவிட்டு இருக்கிறத நாம் வந்து பார்க்கிறோம் மார்க எழுத்து நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல இளைஞராக காவிஸ் நகரத்தில் மார்க்ஸ் இருந்த பொழுது எழுதிய மிக முக்கியமான நூல் அந்த நூல் தான் வந்து பின்னால் அவர் எழுதிய எல்லா விஷயங்களுக்கும் குறிப்பாக இதுல மூலதனத்தில் முன்வைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான அரசியல் ரீதியான வார்த்தைகளுக்கான அடிப்படையாக இருக்கிறத பார்த்தோம் அந்த வரைக்கும் அந்த சிந்தனை வளர்ச்சியோ மாற்றமோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த ரெண்டு ரெண்டு நூலையும் ஒன்றோட ஒன்று இணைக்காமல் நம்ம மார்க்ஸ் பற்றி பேச முடியாது இந்த இணைப்பை தொடர்ந்து எஸ் டிஆர்டு எழுத்துக்கள் வந்து முதன்மைப்படுத்திட்டே வந்து குறிப்பாக அந்நியமாதல் சுரண்டல் விஷயத்தோடு நமக்கு இணைத்து காட்ட வேண்டியது ரொம்ப ஒரு மார்க்ஸை பற்றிய ஒரு ரொம்ப ஒரு செறிவான ஒரு டிஸ்டல்ட் நாலேஜ் அந்த மாதிரியான ஒரு நம்ம து அதே நேரத்துல மூலதனம் முதல் தொகுப்பு ரொம்ப முக்கியமான பற்றிய புரிதல் அந்நியமான தெளிவாக அந்த புரிதலை அவசியம் அது தவிர ரொம்ப முக்கியமாக கருதி மொழிபெயர்க்க தொடங்கி சில பகுதிகளை மொழிபெயர்க்க வெளிவராமல் இருக்கும் போய் ஜெர்மன் கருது நிலை ஜெர்மன் ஐடியாலஜி வாழமைகள் தான் நம்முடைய தீர்மானிக்கிறது வாழ்நிலை தீர்மானிப்பதில்லை அந்த சரிவாக அந்த வாசகம் வந்து ஜெர்மன் ஐடியாலஜி தான் அதை ரொம்ப முக்கியமானதாக வந்து எஸ்ஆர் கருது காரணம் ஜி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அது பொய்யா அல்லது வந்து உண்மையை நம்ம பொய்ய வந்து உண்மைன்னு நம்பர் அந்த நிலையா இல்ல அதன் அளவில் ஒரு நியாயம் இருக்கிறதா ஒரு மாற்றிய அணுமுறை வரும்பொழுது மட்டும் அந்த நியாயத்தினுடைய அந்த நியாயம் வந்து நியாயமாலேயே நம்ம தெரிஞ்சுக்க வருமா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் தான் ஜெர்மன் அடியாது அதுதான் அவர் ரொம்ப முக்கியமானதான் பாக்குறாரு அவருடைய இலக்கிய அணுகுமுறையில நம்ம நிறைய பார்க்கலாம் நமக்கு ஒரு சில எழுத்தாளர் அவருடைய அரசியல் பார்வையோட நமக்கு ரொம்ப அமைக்கலாம் ஆனா ரொம்ப ரசிச்சி இலக்கியத்தை நம்மளால படிக்க முடியும் அந்த எழுத்தாளரை பற்றி நம்மளுடைய பார்வையை நம்ம பத்தி முன்வைப்படும் வந்து எவ்வளோ ஒரு வகையில சித்தாக்கிய அப்படி சிந்திச்சிட்டாங்க நம்ம வந்து சொல்லிட்டு அவங்க சித்தாந்தத்தையாக வகையா சிந்திக்க முடியாத சாத்திய பற்றி எழுதும்போது விடுதலை என்ற விஷயத்தில் சாத்தல் காட்டின அந்த அக்கறையும் அந்த ஆர்வமும் வந்து ஒரு இடதுசாரி அரசியல் தத்துவத்துக்கு மேல அவரை வந்து ஏன் காட்ட இயலவில்லை ரொம்ப பச்சையா சாத்திய ஒரு பூஜ்வான்னு சொல்லிட்டு அவன் கூடிக்க முடியாது அதை கடந்து விடுதலை என்பதை அவர் கொண்ட அப்பறைக்கான பின்னணி என்ன அரசியல் என்ன வரலாறு என்ன குறிப்பாக நாச்சிகள் வந்து அவர் ஆற்றிய பங்குனாலே இருக்குமா பட்டுச்சு அதே நேரத்தில் இடதுசாரி இயக்கத்தோட அவருக்கு ஏற்பட்ட கசப்புணர்வுனால ஏன் வந்து அவர் தொடர்ந்து அவங்களோடனால செய்ய முடியல அதே கசப்புணர்வு எப்படி வந்து ஒரு ஒரு திரை மாறி விழுந்து மார்க்சிய தத்துவம் வந்து அவருக்கு தெரிந்த இடதுசாரி இயக்கத்தை கடந்த ஒரு விஷயமா அவர் ஏன் பார்க்க முடியல எல்லா விஷயங்களையும் ஆசியா ஐரோப்பா அல்லாத நாடுகள்ல வந்து என்ன மாதிரியான வளர்ச்சி சாரியம் அந்த வரலாறு அந்த பண்பாடு அந்த சமுதாயம் அவற்றோடு சேர்த்து நம்ம கம்யூனிஸ்ட் யோசிக்கலாம் இதற்கான வாதங்கள் தரவுகள் மேற்கோள்கள் எப்பவுமே ஒரு தனித்தரிசு குறிப்பாக குடும்ப தனிச்சொத்தார செய்ய எங்கல்ஸ் மேல ஏன்னா எந்த அளவுக்கு வந்து உற்பத்தியை பற்றி நம்ம பேசணும் அந்த அளவுல ஒரு ஒரு ஒரு வாசி கூட நம்ம மறு உற்பத்தி உள்ள சிந்த யாரும் அந்த மாதிரி விரிவா பேசுவதே கிடையாது தொடர்ந்து வந்து முதலாளி ஒப்புதல்முறை பற்றி பேசும்போது அதை தக்க வைப்பது தக்கவைப்பதில் மிகப் பெரிய பங்காற்றும் குடும்பத்தை பற்றியோ அல்லது குடும்ப உறவுகளை பற்றியோ நம்ம பேசுறது கிடையாது இந்தியா போன்ற குடும்ப உறவுகளும் சாதி உறவுகளும் சேர்ந்து எப்படி உடைமை உறவுகளுக்கு வந்து ஒரு அரணாக இருந்து உடமை உறவுகளை வந்து மேற்கொண்டு செய்கின்றன எப்படி முறை என்பது எப்படி வந்து தனி உடைமையோட சம்மந்தப்பட்டிருக்கு பெண் ஏங்கல் மறுபதிப்பு போடுறது எளிய முன்னுரையை வந்து இவர்கள் வந்து ஏற்காமல் அதை போட மறுத்து விட்டார்கள் என்னவென்றால் பெண் விடுதலையாளர்கள் எங்கல்ச்ச ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் எங்கல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சுட்டி காட்டாங்க ஏங்க எப்படி சொல்லலாம் ஒரு இதுல வந்து அந்த வாதத்தையே வளர்க்காம இந்த குடும்பம் திருமணம் காதல் பாங்குறவன் வந்தாலே நம்ம வந்து ஒரு திரை போட்டு அந்த மூடி அதற்கும் ஆசியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த சம்பந்தப்படுத்தி காட்டினவரே எங்கள் சொல்றது அவருடைய சிந்தனை வழக்கு அவ்வளவு முக்கியமானது என்பதை வந்து அதை பற்றிய பிறகு வந்து பிரான்சில் நடந்த அந்த மாற்றங்களை ரொம்ப பகலியாகவும் அதே நேரத்துல ரொம்ப ஆழமான ஒரு புரிதலோடவும் ஒரு வரலாறுல வந்து ஒரு நிகழ்வு நடக்குது கனம் இருக்குது முக்கியமான ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியான நிகழ்வு இருக்கு அந்த நிகழ்வை பிற்கால சந்ததியினர் எவ்வாறு வந்து நினைவு போகிறார்கள் அதை எவ்வளவு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் முக்கியமான அவல நாடகமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிற்காலத்தில் எப்படி வந்து ஒரு பகடியான விஷயமாக மாற்றப்படுகிறது சொல்றேன் தமிழ்நாடு திராவிட பெருமை பேசும் பொதுகளும் நாற்பதுகளையும் இருந்த அந்த அரசியல் பண்பாட்டு சமூக நிலைமைகளை வந்து கருத்துல கொள்ளாமல் திரும்பவும் அன்றைக்கு பேசப்பட்ட வாசங்களை அதே விஷயத்தோடு திரும்ப பேசும்போது அது உண்மையிலேயே இருக்கு அன்றைக்கு இருந்த நிலைமை வேலை இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேலைங்க அந்த கருத்துல வாங்க நம்முடைய போதாமைகளை வந்து நம்ம சரிபடுவதற்காக பழைய காலத்திலிருந்து வந்து அந்த நபர்கள் இருந்த அந்த நிலைமையை வந்து நமக்கான நிலைமையாக ஏற்று அவர்கள் மாதிரியே வேஷமிட்டுக் கொண்டு நாம் வந்து புரட்சி பேசி In the, <inaudible> revolution and ரொம்ப அற்புதமாக வெளிவந்தமான ஒரு வெளிவரும் நினைக்கிறேன் அந்த லெனின் என்ற அந்த ஆளுமை வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கின்றது பல காரணங்கள் வந்து பேசும்போது சொந்த நம்ம அன்றைக்கு 1930 மறந்து சில மாதங்களுக்குள் பதினான்கு நாடுகளின் சேனைகள் வந்து சோவியத் வளர்க்கிறோம் செய்யணும் நிர்வாகம் செய்வது திட்டங்களை வகுப்பது யாருக்கு என்ன டாக்ஸ் அலோகேட் பண்ண போறோம் யாருக்கு என்ன ஸ்கோர் போட போறோம் எங்க எவ்வளவு கட்டணம் கட்ட போனோம் பாடத்தட்டத்தை எப்படி உருவாக்க போனோம் எதிர்புரட்சியாளருக்கு என்ன கண்டனம் வழங்குகிறோம் முடிவுகள் செய்வது என்பது அது கிடையாது தத்துவார்த்தமான தக்க வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய அந்த லட்சிய உலகம் யுனோப்பியா ஒரு எண்ண விளைஞ்ச ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வந்து கலங்கப்படாமல் இருப்பதற்கான பரப்புரைகளை மேற்கொண்டு எல்லாத்திலும் ஏக காலத்தில் செய்ய ஒரு துர்ப்பாகியசாலியான விளைஞ்ச புரட்சி நடந்து ஏழு வருஷம் அங்கீகரிச்சுட்டு வருவதையும் கட்சி அமைப்பு எடுசாரி அமைப்பதை பற்றி அவருக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலுமே கூட முக்கியத்துவம் விடுசாரி கட்சிகள் எப்படி செயல்படணும் அதுக்குள்ள தற்காத்த பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனுடைய ஒழுக்கை எப்படிப்பட்டதாக கட்சியினுடைய அந்த ரோல் இல்லாமல் நம்மால வந்து ஒரு புரட்சிகர அரசியலை யோசிக்கவே முடியாது என்ற அந்த கிளாசிக்கல் பிரேம் வர்த்தன் அந்த டெனினி பிரேம்பேட்டுப்பாடு பிரேம் பர்த்தான் பல நேரங்களில் வந்து இடதுசாரி பற்றி விமர்சனம் செய்யும்பொழுது இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த மகனி நடந்துகிறேன் கேட்பாரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் நான் மகனி நடந்துகிறார் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்றால் அதற்கு வந்து ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு ஒரு சிந்தனை அந்த அதே நேரத்துல வந்து அது ஒரு பியூரோக்ரட்டை கண்ட்ரோலாயிருந்தார் ஜிர் நிறைய கருத்து பார்க்க முடியும் சென்டாக்குமே வந்து மருந்தளிச்சது கிடையாது அவர் வந்து எந்த கட்சியோட முரண்பட்டு அந்த கட்சி சகாக்களோட பேசுவார்த்தை இல்லாத நேரங்களில் கூட குறிப்பிட்ட கட்சி என்ற அளவில் அரசியல செயல்பிலோ வந்து குறைவாக மக்கள் கிட்ட குழு நீண்ட நிறுவன மக்கள் கிட்ட குழு அந்த அரசியலோட ஒரு சூழ்நிலைக்கும் கூட மக்கள் கிட்ட பற்றி பேசுனீங்கன்னா மாவோஸ்களை பற்றி பேசினீங்கன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது பண்ணிருங்க இன்னொன்னு அந்த இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் வந்து இடதுசாரி அவர்களை சேர்ந்தவர்கள் தான் தோல்வித்தனமாக பேசும் பொழுதோ அல்லது கை கட்டலுக்காக செயல்படும் பொழுதோ அல்லது அந்த முகநூலிலேயே புரட்சி நடத்திவிடலாம் நினைக்கும் பொழுதோ சொல்வாரு இதையெல்லாம் யோசிக்கும் பொழுது மக்கள் இருக்கக்கூடிய மாதிரியான கட்சியின் கட்டுப்பாட்டையோ அல்லது சிபிஎம் மாதிரியான கட்சியில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்டிக் கட்டுப்பாட்டை கூட வந்து முக்கியமானதான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா எந்த வகையிலும் ஒரு கரெக்டிவான ஒரு வாய்ஸ் இல்லாமல் வந்து நம்ம எப்படி செயல்பட முடியுங்கிறத வந்து பள்ளி பேசுறது வெளியும்போது பேசுவ <laughs> அந்த செந்த கருத்து கருத்துக்களை பேசுவதற்கு தேவையையும் அம்பேத்கருக்கும் அம்பேத்கர் பற்றி நிறைய வாரங்கள் இடது வட்டாரங்கள் குறிப்பா வந்து லால் சலாம் சலாம் என்னன்னு பின்னணியில யோசிக்கும் பொழுது மூத்த இடது வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சரிங்க அம்பேத்கர் வந்து சொல்லக்கூடியது சோசியலிசமே இல்லைன்னு வச்சுக்கலாம் அதனால என்னென்ன அம்பேத்கர் அவரால் அவர் சொல்லக்கூடியதாக உங்களாலே நேற்றுக் கொள்ள முடியவில்லை எல்லா வாதத்துக்குமான மூலபயராக இருக்க வேண்டும் என்பதிலே நினைக்கிறீர்கள் அம்பேத்கர் சொல்லக்கூடிய சில வாதங்கள் வந்து சோசியலிச சிந்தனை உலகத்திற்கு வந்து இல்லாத ஒரு வாதமாகவும் இருக்கலாம் இல்லை ஏன்னா ஒரு வந்து ஒரு தலைவர்களை வந்து கேட்டவங்க ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்ட அதுவே அவர் கட்சியை சார்ந்த உள்ட்டோசி மற்ற அதே நேரத்தில் அதை தொடர்ந்து டெமோக்ரட்டை அவசியத்தையும் சுட்டிக்காட்டே வந்திருக்கிறது அதை ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும் இந்த டெமோக்கிரட்டை அவசியத்தை சுட்டிக்காட்டணு பெயர்லதான் வந்து இந்த ரஷ்ய புரட்சி இலக்கியம் சாட்சியமான சமுதாயத்துல பல்வேறு குரல்களுக்கு இடம் இருக்க வேண்டும் நோக்கு நிலைகளுக்கு அந்த போர்ட்டா நிறைய இடத்துல சொல்றது நம்ம வந்து பாக்குறோம் தத்வார்த்தமான வெளிப்பாடா எங்க இருக்குன்னா என்னுடைய இடம் தான் படிக்க வந்த அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன சோவியத் யூனியன் தகர்ந்த அந்த ஒரு பின்னணி தான் வேலைகளை தொடங்கினது மிக வித்தியாசமான மரபில் வந்த ஆனால் மரபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்ற ஒரு பார்வையே அதுல புரிந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு ராம்ஜி வந்து கம்யூனிசம் என்பதை வந்து குறிப்பிட்ட நாட்டின் சமுதாயத்தின் வரலாற்று வளர்ச்சியிலிருந்து பிரித்து பார்த்து புரிந்து கொள்ள இத்தாலியில கம்யூனிசம் உருவாகணும்னா இத்தாலிக்கே உரிய சில விஷயங்களை கவனத்தில் முதல் நிலைப்பாடு உருவாக்குவதை கட்சி வேலைகளை செய்ய வேண்டும் கட்சி என்பது வந்து வெறும் ஒரு ஒழுங்கமைக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது கட்சி என்பது வந்து தொடர்ந்து ஒரு சிந்தனையை வந்து வளர்ப்பதற்கும் தொடர்ந்து வந்து பாட்டா சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வற்புறுத்தலை மேற்கொள்வதற்கான ஒரு சாப்டம் தொடர்ந்து நிலைபாடு பார்க்க முடியாது நம்ம பாலகோபால் ரொம்ப அழகா சொல்வது நம்ம ரொம்ப ஒரு வித்தியாசம் வந்து தொடங்கவில்லை இந்த களநிலை நாம் தொடங்கவில்லை என்பதை மண்ணு கேட்டுமாத சிறுதெய்வ வழிபாடு முக்கியமாக இருக்கக்கூடிய பண்பாட்டு உலகத்துக்கு தங்களை தகவல் சமுதாய பொருளாதார உலகத்தினுடைய தன்மையை புரிந்து நிலைப்பாட்டிலிருந்து அதை அணுகி தமிழ் அரசியலையும் முன்னெடுத்து சென்று நூலுக்கான இரண்டாம் பதிவு வந்தபோது பெரியாரையும் தொடர்பு பற்றி நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைம் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா மிக முக்கியமான அவருடைய பல முக்கியமான பங்களிப்புகள்ல ரொம்ப ஒரு தெளிவா என்ன சொல்றாருன்னா எல்லா நாடுகளிலும் பாட்டாளிவர்களும் எதிரும் குதிரும்பின் போர் நடத்தக்கூடிய வளர்ச்சி அடைந்த நாடுகளில் புரண்பாடு எங்களை மூடி மறைத்து அதனை வந்து கட்டி காப்பதற்கு அரணாக சிவ சமுதாயம் செயல்படுகிறது அம்பேத்கருடைய பெரியாருடைய ஜாதியை பற்றி சொல்லும்போது அதான் அழகா சொல்றது போட்ட வந்து படிச்சார் இருக்கக்கூடிய பொருளாதார முரண்பாளர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு கூட கிடைத்து இந்த சாதியை அரண் தான் கட்டி காப்பாற்றுகிறது அம்பேத்கரும் ஒன்று சொல்றது எல்லாருக்கும் தெரியும் சாதியை அறிக்கை அவர் சொல்றான் அந்த வாசம் வந்து பொருளாளர்கள் வந்து ஜாதி என்பது உழைப்பின் பிரிவினை மட்டுமல்ல உழைப்பாளர்களும் அது திருப்பி வைத்திருக்கிறது அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்மளால ஈஸியாவ நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு சாகியோ ஒரு சமய பண்பாடோ இருக்கும்பொழுது இவை எந்த வகைகளில் இன்னமும் ஒரு தீவிரமான ஒரு ஒரு சமத்துவ உண்மையை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும் இவற்றை வந்து நாம வந்து பின்னால் பார்த்துனாலும் சொல்லிட்டு விட்டு முடியாது இவற்றோடு சேர்ந்துதான் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அந்த விடுதலுக்கு தொடர்ந்து வந்து பேசுவதற்கான ஒரு ஒரு சிந்தனை பின்புல வந்து தான் வந்து எடுக்க முடியுது அதனுடைய அந்த தாக்கத்தை எங்களுடைய அந்த கட்டுரை தெரியாது என்ற அந்த கட்டுரையில வந்து பார்க்க முடியும் முக்கியமானதாக வேற ஒரு விஷயத்தையும் வந்து தெரியாது எ அவருடைய இலக்கியம் பண்பாடு பண்ற கட்டுரைகள் எழுதும் போது பண்பாடு பற்றி நிறைய இருக்கு அவருடைய பண்பாடு பற்ற எழுத்துக்கள் தனி தொகுப்புகளாகவே வெடிவம் இருந்தது ஏற்கனவே காலையில பேசும்போது இந்த பண்பாடுகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இடசாரி கட்சிகள்ல வந்து பொதுவாக ஒரு பண்பாடு அணி கொண்டு உருவாக்கப்படுது தலை இலக்கிய பெண் பண்றமோ அல்லது வந்து தாமையை காசாவோ அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும் கூட பண்பாடு என்பது செயல்பாட்டுக்குரிய ஒரு தளம் பண்பாடு என்பது வரக்கூடிய அந்த நோக்கு நிலை என்பது அதன் அளவில் அதனால எதுவும் செய்ய முடியாது அரசியலோடு இணைந்து செய்யப்படும் தான் அது ஒரு தொழில் இருக்க முடியும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க வந்து தொடர்ந்து வந்து விமர்சனம் இருக்காரு மற்றொருமான இசையை கேட்கும் போது அவர் ரெண்டு எழுதுவா இருக்கு இசையை கேட்கினாலும் இதே வந்து தயிற்சி போயிட்டு என்னால் புரட்சி செய்ய முடியாது இசையை சாதியப்படுத்துவது சுரங்க தொழிலாளிகள் செய்யும் வருது ஒரு மொழி என்ன இந்த மாதிரியான வேலை செய்யுது ஒரு இலக்கியம் என்ன மாதிரியான வேலை செய்யாது ஒரு ஜனரஜக பண்பாடு வந்து எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதை செய்வதனாலேயே நாம் புரட்சி செய்வதாக நினைத்துக் கொள்ள முடியாது ஒரு பொதுவான ஒரு ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகளோடுதல் இணைக்கப்பட்டு வெளிப்படவில்லைகள் எழுதப்படும்போது அது ஆக்கபூர்வமாக இருப்பதைமே மறுத்ததில்லை கட்டளை மற்றக்கும்போது அமெரிக்கா வந்து பரவலாக போற்றப்பட்டவர் தொடங்கி அவருடைய இசை பயணம் எண்ணமாக இருக்கின்றது இந்த இசை பயணத்தில் அவர் தன்னை ஏன் ஒரு ஜகத பாடகராக உருமாற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது அதற்கு ஏற்பத்தன்னுடைய வடிவத்தையும் மாத்திக்கிறதில்ல முகத்தெல்லாம் மனிதன் மாதிரி தன்னை வந்து ஒரு ஆக்கிப்படக்கூடிய பின்னணியை நம்ம புரிந்து கொள்வது வரம்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படிப்பட்ட வரலாற்று காட்டின் பேருந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தையை வந்து வெளியிட்டார் ஜாக்சன் பற்றிய அவருடைய பண்பாட்டினுடைய நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிற அதே நேரத்துல அவருடைய ஒட்டுமொத்த வரலாற்று அரசியல் பின்னணியை புரண்டடையிட முடியாது இப்ப தமிழ்நாட்டில் அதுக்கு முக்கியமான ஒரு வாதமா பார்க்கணும்னா பாரதி பற்றிய வாதங்களை எடுத்துக்கலாம் ஒண்ணு பாரதிய வந்து வரவேற்பு கொண்டாடுறோம் இருந்த வரம்புகள் எங்க வரம்புகளை எங்க மீற எங்க அவரால் மீற இயல நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் நம்ம அதை பற்றியில் இருந்து முடியுமே தவிர நம்ம ஒரு கட்சி கட்டுக்குதான் பார்க்கணும் அந்த கட்சி கட்டுதலை கடந்த ஒரு செறிவான மார்க்சிய இந்நிலையில இருந்து வரலாறு பண்பாட்டை எவ்வாறு அனுப்புது என்பதை வந்து நம்ம நிறைய கட்டுரைகள் நம்மளால வந்து ஒரு பண்பாடு அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த வெப்பத்துல ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எடச்சாரி அமைப்பு வந்து பரவலான குருக்கு பணியை உருவாக்கிக் கொள்வது தேவையை பற்றியும் குறிப்பிட்ட காலகட்டத்துல கண்டிப்பாக மேம்பாடு பட வேண்டிய ஒரு செயல்பாடு என்பதையும் வலியுறுத்திலே பார்க்கலாம் நிறைய கட்டுரைகள் எல்லாம் உண்மை காலம் வழிவந்த நல்ல கிடையாது உருவாக வேண்டிய ஒரு அவசியத்துல இங்க இருக்கக்கூடிய மோசமான முரண்பாடுகளை முடியாது ஒண்ணு வர்க்க முரண்பாடு ஒண்ணு ஜாதி முரண்பாடு இவற்றை தவிர்த்த ஒரு நம்மளால கட்டவே முடியாது அல்லது அது மெக்கானிக்கலாவும் கட்ட முடியாது இடசாரிகளோ சேர்ந்ததால் மட்டும் அது உருவாக போவது கிடையாது எப்படி வந்து ஒரு இடதுசாரி அரசியலினுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு அரசியல் விஷயமாக மாற்றப்படும் மாற்றம் சாத்தியம் அப்ப அந்த தலித்து தலித்துகளும் என்ற அந்த நூல் வந்து அதுதான் திரும்ப திரும்ப கருது நீங்க பாட்டாளி வர்க்கம்னு பேசினாலே இது வந்து பெரும்பாலான எண்ணிக்கை இருக்கிறவங்க தலித்துகள் தான் ஆனா அந்த தலித்துகளுடைய அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது சாத்தியப்பட வேண்டுமானால் நீங்கள் சாதி எதிர்ப்பு என்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அதை வந்து வர்க்க எதிர்ப்பு இருக்கிற ஒரு இரண்டாம் பட்சமாக கிடையாது அந்த தன்மை இருக்குல்ல அதை வந்து நம்மட்டும் பாப்புலர் இந்த முரண்பாடுகளை தவிர்த்தது இருப்பதை வந்து எனக்குமே எதிர்ப்பு கிடையாது இந்த இந்த காலத்துல நம்ம வந்து இன்னும் எதிர்ப்பணும் அதனால நம்ம கொஞ்சம் ஒருமைப்பிடலாமே நம்ம நினைக்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம அவ்வளவு லேசா வந்து பார்க்க முடியாதுன்னு அதை வந்து சொல்லிட்டு வந்து நீங்க நிறைய இடங்களில் வந்து பண்ணிக்கலாம் அதே நேரத்துல முதலாளிப்பும் என்பது ஒரு நேரிசனம் வரலாற்று காலமாக சமத்துவம்மை பல மேடைகளை சொல்ற விஷயம் இன்னைக்கு இந்தியாவில வர்க்க போராட்டம் நடத்தக்கூடிய ஒரே வர்க்கம் ஆளு அவங்கதான் ரொம்ப மோசமான நாசகரமான வர்க்க போராட்டத்தை நடந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர் வந்து அந்த அளவுக்கு வேட்பு மத்திலோ ஏழைகளிலோ கணித்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரும் பார்க்கக்கூடாது வர்க்க போராட்டம் என்பது வந்து எவ்வளவு முக்கியம் பத்தியும் பார்க்கக்கூடாது இதுல குறிப்பா வந்து வளர்ச்சி தொடர்ந்து பேசுறேன் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்ல நடக்கக்கூடிய மோசமான வளர்ச்சி இல்ல அதனால்தான் அவங்க மாவோயிஸ்ட் மக்கள் போய் சேராங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு வாதம் ஏற்படும் இத்தகைய வாதங்கள் பியூசிஎல் அந்த காலத்துல வந்து எஸ் பிஆர் ரொம்ப உள்புல நடக்கிற விவாதங்கள்ல வன்மையா தள்ளிப்பாரு நம்மளுடைய இது வந்து அரசு அந்த குடும்பம் சுட்டி காட்டுல மக்களுடைய அரசியல் தேர்தல மதிப்பெருக்கு நம்மளுடைய வேலை கிடையாது மக்கள் போராடுனாங்க எந்த காலத்துல கொண்டு போராட மாட்டேன் ஆனா நம்ம போய் அதை ஒன்று கொண்டு நம்ம முடியாது அவங்க வறட்சியை ஏத்துக்க மாட்டாங்க போராடுறாங்க அதெல்லாம் முக்கியம் போராட்டம் மறக்கப்படுவது அதெல்லாம் முக்கியம் அவரை எதுவுமே மறக்கிறது இல்ல அதனுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெளிப்பாடு என்னன்னா அவருடைய இந்து இந்தியா ஆகஸ்ட் இந்த ரெண்டு மூணு பாத்தீங்கன்னா இந்திய ஆடும் வர்க்கம் எவ்வாறு உருவாங்க அதை பற்றி செடிமான செய்திகள் பல நேரங்களில் நம்ம வர்க்கம் பேசும்போது உழைக்கும் வரக்கூடிய அரசியல் பாத்திரத்தை முதன்மைப்படுத்தும் என்ன செய்றாங்க புரிந்து கொள்வதிகமான ஒரு வெளிப்பாடுதான் இப்போ இந்தியாவும் ஒரு மார்க்சிய நோக்கிலிருந்து பொழுது ஒண்ணு வந்து இங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் என்பது ஆளும் ஜாதியாகவும் இருக்கிறது அது சூழ்நிலைகள் வந்து வர்க்கமும் ஜாதியும் இணைந்த ஒரு இதுதான் நம்ம எல்லா இடங்களிலும் ரெண்டாவது இந்த ஆளும் வர்க்கம் தன்னுடைய மேலாண்மையை நிரம்பி கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு தனது செயல்பட பார்க்கிறது ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டு நிலைப்பாட்டையும் அது இந்து மதம் தொடர்புடையதாக குறிப்பாக பார்ப்பனிய மதம் தொடர்புடையதாகவும் இந்தி மொழியை வந்து நாட்டு மொழியாக முன்னிறுத்துவதில் தான் தான் வந்து வெளிப்படுத்தி இந்த உலக பார்வையை வந்து எல்லோருடைய ஒப்புதலையும் பெறுவதற்கான பார்வையாக உருவாக்குவதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை அப்படி செயல்பட்டு குறிப்பாக காந்தி மொழி பங்கு இருந்துச்சு இதற்கான சித்தாந்த அடித்தளத்தை வந்து தேசிய இயக்கத்தை சேர்ந்த சிந்தனையாளர்கள் எவ்வாறு அந்த சிந்தனையாளருடைய செயல்பாடுகளை முழுமையாக கொடுத்துக் கொள்ளாமல் எவ்வாறுந்தமோ சிங்காரவேலரோ மத்தவங்களோ போய் வந்து காங்கிரஸ் இணைஞ்சாங்க இந்த மாதிரி விஷயங்களை இந்திய ஆளும் வர்க்கத்தின் நிலைப்பாட்டிலிருந்து அதாவது அவர் வந்து மார்க்சிய நிலைப்பாடு என்று வரைத்துக்கொள்ள வர வரையிலை இருந்து விலக்கம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரெண்டு விஷயம் தங்களுக்கு ஆதாரமாக இருந்தது முக்கியமான தமிழ உடல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க குடிமக்கள்ன்கொடு சட்டம் ஏற்பட்ட மிக மோசமான மனித உரிமை மீறல்களை அரசு பஞ்சாப் மாநிலத்தில் நடத்தி முடித்திருக்கிறது உடன்பட்ட ஒரு முகம் அரசுக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொடுக்கணும் ஆடும்பர்களுக்கு மற்ற இடங்கள்ல இந்த ஸ்டேட்டினுடைய செயல்பாடுகளுக்கோ அல்லது ஆடும்பர்க்கத்தினுடைய அந்த வார்த்தைக்கும் ஒப்புதல் வந்து எப்படி கிடையாது இதுலயும் எம்எர் நிறைய வந்து யோசிச்சு கிடையாது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் வளர்க்கணும் சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் இரண்டு விதமான வைகாட்டி இருக்கு பிராமியன் வளிகாட்டி திரவிடையின் வைகாட்டின் ஒண்ணுக்கு ஒன்று சமமா இருக்குது வந்து ஒரு சீரியஸான சிந்தனையை வளர ரெண்டுமே ஒரு மோசமான ஒரு ரசிகர் மன்ற மனமாக வளர்த்து வச்சிருக்கு சிந்தனையுடைய வளர்ப்பு விரிவுபடுத்த உதவாத ஒரு பண்பாட்டை தான் வளர்த்து வச்சிருக்கு இவங்க எக்ஸாம் அவங்க வயண்ட சொல்றது மட்டும்தான் வளர்ப்புடைய ஒரு ஆழமான புரிதலுக்கு வந்து அரசியல் வெற்றி என்பது வந்து பார்ப்பனர்களை எங்குமே முகவகர காட்டதில்லை கண்ட நம்ம நிர்வாகத்துறையில போனா அவங்க இல்லை நம்ம கல்வித்துறையில போனா அவங்க நேரடியா நம்ம வந்து பாக்குறது இல்லாம தமிழ்நாட்டில இருக்கும் ஒரு பகுதியாகவும் இருக்கூட அவர்களுடைய தந்துக்கிறது என்பதை அது தெரியும் ரொம்ப தொடர்ந்து வந்து விமர்சிக்கிற ஒரு அதே நேரத்தில் அந்த பிராமணிசம் என்பதை வந்து இங்குள்ள வர்க்கஜாதி முரண்பாடுகளை வந்து சரிகட்டுவதற்கான விஷயமாக பார்த்தாரு செயல்பட்டு வரதுனால இங்க திராவிட சமுதாயத்தில் ஏற்பட்டு வர்க்கசால முரண்பாடுகளை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருக்கிறது இப்ப நாங்க வந்து சமூக தொடர்பான நினைவுகள் நடத்திக்கிட்டே இருக்கணும் நானும் தேர்வுக்கு தொடரும் அதுல வந்து ஒரு திராவிட பெண்களுக்கு கூப்பிட்டு பேசணும் தமிழ்நாட்டில் மோசமான ஒரு செலவு நம்ம பார்க்கணும் தலித்துகளுக்கு எல்லாரும் பெரியார் தமிழ்நாட்டில் ஏன் சார்கள் ஏன்பாச்சு நம்ம கேட்கணும்ல இந்த கேள்வி அப்படின்னு இந்த கேள்விக்கார அளித்த பதில் ரொம்ப விசித்திரமா இருக்கு என்ன விசித்திரம்னா பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்களுக்கே போதுமான அளவு வந்து உரிமைகளுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்ற வார்த்தை தான் உண்மையாக கூட இருக்கலாம் நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்து பார்த்தாலும் சரி வளர்ச்சி வச்சு பார்த்தாலும் சரி உண்மையாக இருக்கலாம் ஆனால் இதே பிற்பட்ட சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் தலித்துகளை அடுத்து போதும் உண்மை தானே இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கோம் நம்மால ஒரு காம்பிளக் பார்ப்பனைய விமர்சனம் ரொம்ப அவசியம் வந்து ஆனா அதை கடந்து தொடர்ந்து அம்பேத்கரை பற்றியும் கலித்துகளை பற்றியும் பேச வேண்டிய தேவையான நமக்கு இருக்கிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நீங்க பார்க்கலாம் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பின்னணியோட சேர்ந்து பற்றி நான் கொஞ்சம் பேச வரை அவருடைய அந்த இடதுசாரி கூடுதல் பண்பாடு அல்லது அரசியல் வன்முறை பற்றிய அந்த கூடுதல் என்பது வந்து ஒரு மோசமான ஜனரஞ்சக பண்பாடோ வந்து செயல்பட்டு இருக்கிற ஒரு பின்னணியில அது வெறும் வெளியிலிருந்து நமக்கு ஏற்ற விஷயம் இல்ல நாமும் அதுவாக ஆய்வு நாம அதுக்குள்ள போய் உள் ஒரு விஷயத்தீரியஸா இருக்காரு இந்த எழுதும்போது இது எப்படி வந்து ஒரு உளவியல் ரீதியாக நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு பாசத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கருத்து எடுத்துக்கா நம்ம இருக்கோம் எதிராக அமெரிக்க ஏராக்கி ஒவ்வொரு நாளும் ஈராண்டத வந்து கேளிக்கையான அமெரிக்க டிவி வந்து காட்டிக்கிட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அவங்களுடைய அந்த சாதனைகளையும் அந்த தொழில்நுட்ப இல்லையா அவங்க இதெல்லாம் பண்ண முடியும் பெருமைக்குரிய விஷயமாக அந்த நாச வந்து பயங்க திரும்பட்சிகள் சூழ்நில அரசியலுக்கு உடனே ரீதியாக போட்ட பின்னாடி மாறி கொள்கையாக உண்ற பேசும்பேதில்லியூ பிரச்சனை ஒரு புரட்சி வேகங்கள் அதை செய்யறது கூட வேற விஷயம் செஞ்சிட்டே ஆகணும் ஆனால் திருமாவனை பார்த்து நம்ம போட்டு வர சித்தல் அதைய வந்து அதை அண்மை காலமா வந்து திரும்பாசிக்கப்பட்ட ஒரு பார்வையாக நான் குறிப்பாக இந்திய சூழலில் வந்து பெரியாரும் அம்பேத்கரும் சுட்டிக்காட்டி அதே நேரத்தில் படிக்கும் போது இதுவரைக்கும் நமக்கு பிடிபடாத விஷயங்கள் பற்றிய அந்த அந்த நான் ஆளுமையை பெருமைக்கு ஒருவராக பேசுவதல்ல எதிர்புரட்சியாளர்கள் எப்படிப்பட்ட லெகனை காட்டிருக்கிறார்கள் ரொம்ப ஒரு செரிமான நம்மால் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்க மட்டும் இல்லையா உயர்த்திக்கிட்டு முன்னெடுத்து தலைவராக காம்ளக்ஸ்ங்க வரும்போது அந்த அறிவு என்பதுலாமல் வரலாறு வரலாற்று மாற்றங்கள் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வரலாறு நமக்கு கற்பித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த மார்க்சியத்தை மீண்டும் வந்து போது வேறு நிலைக்கான ஒரு மார்க்சியமாக அண்புமுறை வரலாற்று என்பதை ஆதாரங்களோடு தரவுகளோடு கேள்வி கேட்பது சில நேரங்களில் வந்து ஒரு ஒரு பலமிக்கலாம் பேசினாலுமே கூட எழுதினாலுமே கூட அது ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டை ஏற்றுக்கொண்டு வந்து அருகமுறை அதை வந்து புரிக்க முடியோ விரும்புவா நினைக்கிறேன் அடையாளப்பட்டு தற்போது காரணம் ரொம்ப உன்னத லட்சியவாதிகள் கூட கேவலமான செயல்களுக்கு வந்து தங்களை தயார்படுத்திக் கொள்வதாக என்பதை வந்து தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் நம்ம வாசகசாலை இலக்கிய அமைப்பு குறித்து மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை அணுகவும்